ிாத்தய தோத்தேத்தைக்காணமுதிரா கிருஷ்ணா கீத்தமே நமையே சுகம் மோகனாத்மன்துகவன் ஸ்ரீக சாத்விக சுகம் ராஜச சுகத்தை சொன்ன பிறகு இந்த ஸ்லோகத்துல தாமச சுகத்தை பத்தி சொல்லுகிறார் இந்த தாமச சுகம்னா எப்படின்னா அவனுக்கு தான் சுகம் அனுபவிக்கிறோங்கிறதே தெரியாது ஆனா அந்த சுகத்தை நாம அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கிறது கொஞ்சம் கடினமா தான் இருக்கும் இந்த புரிஞ்சுக்கிறது ஒரு உயர்ந்த சமாதியில இருக்கிறவனுக்கும் சமாதியில அனுபவிக்கிற சுகம் தெரியாது எழுந்தபுறம் தான் தெரியும் ஆனா சமாதி அபியாசம் பண்ற போது அந்த சுகங்கள்லாம் தெரியும் ஆனா இங்க சொல்றது எப்படின்னா தொடக்கத்திலயும் சரி எது அக்ரே அனுபந்தேச்ச சுகம் ஆத்மனகா மோகனம் கருத் ஆத்மனஹா மனசு மோகனம்னா மயக்கடுறது அது அப்படி ஒரு சுகம் இருக்குங்கிறதே தெரியாது ஆனா அந்த சுகம் கூடாது தன்னை மரக்கடிக்கிற சுகம் கூடாது வியாவகாரிக திருஷ்டியில பாரமார்த்திக சத்தியத்தை புரிஞ்சுண்டு சமாதி சுகம் அனுபவிக்கிறதுங்கிறது வேற விஷயம் இந்த இந்த சுகம் எப்படின்னு கேட்டா மனசுல சுகம் அனுபவிக்கிறோங்கிற ஃபீலிங்கே இருக்காது அக்ரேச்ச அனுபந்தேச்ச இந்த இடத்துல அனுபந்தம்னா முடிவு தொடங்குற போதும் சரி முடிகிற போதும் சரி இடையிலும் சரி எல்லாம் சேர்த்துதான் தூங்குற போது ஆரம்பத்துல இருக்கிற சுகமும் நமக்கு தெரியாது முடிகிற போதும் இடையில இருக்கிறது எல்லும் எதுவுமே தெரியாது நம்முடைய மனசுல அந்த சுகம் அனுபவிச்சோம் அப்படிங்கிறது தூங்கின பிறகு வேணாம் சொல்லுவோமே தவிர அனுபவிக்கிற போது அந்த சுக அனுபவம் தெரியாது அந்த சுகம் எப்படிப்பட்ட சுகங்கள் அப்படின்னா நித்ரா நித்ரானா முதல்ல தூக்கம் ஆலசியம்னா சோம்பேறித்தனம் ஆஹா இது ஆத்மாவை தன்னோட மனசையே மனசோட சம்பந்தப்பட்டவன் தான் ஜீவன் ஆனா அவனுக்கு அந்த மனசுல இருக்கிற அந்த சுகம் கூட அவனுக்கு தெரியாது ஆலசியம்னு சொன்னா சோம்பேறித்தனம் செய்ய வேண்டிய கடமைய செய்யாம இருக்கிறது அதுக்கு பேர் தான் ஆலசியம்னு பேர் அது லௌகிக்க கர்மங்களா இருக்கலாம் வைதிக கர்மங்களா இருக்கலாம் அதெல்லாம் செய்யாமல் இருக்கிறது தான் ஆலசியம்னு பேர் பிரமாதோத்தம் பிரமாதோத்தம்னு சொன்னா நெக்லிஜென்ஸ் அதாவது எதையுமே மதிக்கிறது கிடையாது பெரியவங்க வார்த்தையோ இது பண்றது சும்மா இருக்கிறது எல்லாம் ஊரை பத்தி எல்லாம் சொல்றது எல்லாம் ஒன்னும் யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது உலகத்தை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் சொசைட்டிக்கு சொசைட்டிலேருந்து அவன் சாப்பிடுவான் தூங்குவான் கதை பேசுவான் அரட்டை அடிப்பான் வீணா நேரத்தை போக்கின்னு இருப்பான் பிரமாதம்னா லைஃபை பற்றின ஞானமே இல்லாமல் வாழறது வாழ்க்கையை மதிக்காமல் இருக்கிறது அப்புறம் மதிக்கிறவங்க எல்லாம் பேசினா அவங்கள பரிகாசம் பண்ணுறது இப்படிப்பட்ட ஒரு மனநிலை அதுல சந்தோஷப்படுறது பாத்தியா நான் பேசினோன்னு அவன் போயிட்டான் பாரு இவன் அதுக்குன்னு சில ஸ்லோகங்கள்லாம் வச்சிருப்பான் பாரு இதெல்லாம் வாழ்க்கையில் இவங்களுக்கு பிரம்மாவே கஷ்டப்பட்டார் சிவனே கஷ்டப்பட்டாருமான் ஆகையினால இவங்ககிட்ட பெரியவங்களும் ஒன்றும் பேச மாட்டார்கள் இவனுக்கு அதுல ஒரு சுகம் பெரியவர்களை அவமதிக்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையை பொருட்படுத்தாம வாழறதுனால அதுல ஒரு அல்ப சுகம் இருக்கு ஆனா அந்த சுகம் ஆபாச சுகம் வாஸ்தவ சுகமும் கிடையாது அதத்தான் இங்க குறிப்பிட்டு சொல்ற அதாவது உண்மையை அறிய விட்டாமல் மயக்கிற ஒரு இன்பம் அந்த இன்பம் எப்படிப்பட்ட இன்பம்னு சில இன்பம் தெரியாது சிலதெல்லாம் வந்து அல்பமான சுகம் இந்த மாதிரி சுகமெல்லாம் ஆலசியத்தினால உண்டாகிற சுகம் தூக்கத்துல வந்து வர்ற சுகம் கவனக்குறைவுனால வர்ற சுகம் இந்த சுகமெல்லாம் தாமச சுகம் அப்படின்னு பகவான் சொல்றார் இத நாம விளக்கணும் எப்ப தூங்கணுமோ அப்ப தூங்கணும் சோம்பேறித்தனம் கூடாது லௌகிக்க வைதிக கர்மங்களை பொறுப்பா செய்யணும் சாஸ்திர விஷயத்துல ஒரு நாளும் நாம மீறி நடக்க கூடாது பெரியவர்களுடைய வார்த்தை எல்லார்த்தையும் மதிச்சு நடக்கணும் அனாவசியமா நேரத்தை வீணடிக்க கூடாது ஆக பொருளியல் வாழ்க்கையில நேரத்தை செலவு பண்றது கூட தவறு இல்லை ஆனா வாழ்க்கை எந்த காரணத்தை கொண்டும் வீணடிப்பது தர்மம் ஆகாது அதைத்தான் இந்த ஸ்லோகம் நமக்கு உணர்த்துகிறது அந்த சுகம் தாமச சுகம் மோகனமாத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாஸ்வாமிகளின் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான